الحمد لله الحمد لله نحمده ونسعينه ونستخفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئة أعمالنا من يهدي الله فلا مذل له ومن يهدي له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وهذه لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما بارك على إبراهيم على آل إبراهيم إنك هميد مزيد أما بعد فيا عباد الله وشيق من السيء أولا من تقوى الله وقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرحيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سبيلا قال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كان هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كان هجرته لدنيا يثيبها او امرأه سينتهى تزوجها فهجرته الى ما هاجر اليه رواه البخاري اني من نكفه ادني له قدور ديورث لديهم மண்ணிலே மண் வர்க்கத்தையும் பறித்து பரிசாதிப்பவன் அவனை தவிர வணங்கப்படுவதற்கு வேற நாயகன் இல்லை என்று சாதி சென்றதன் பின்னால் சாந்தி நம்பி அருமை செல்லும் வண்ணவர்கள் மீதும் அன்னவர் சொல்லி அரிசி ஒரு சதை பின்பற்றி உத்தம சாபாக்கள் சபி உங்கள் சரபு சாரிங்கள் அல்லாஹ் நல்லதியார்கள் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்று மேலும் பிரார்த்தனை செய்ததும் உன்னதுமாவை அல்லாஹுக்காக நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹு நல்லதார்களே என் இஸ்லாமிய நஞ்சங்களே அல்லாவும் வசூலும் இவைகளை தெல்லத்தறிவான முறையில் எடுத்து நடந்து கொள்ளும்படி ஏவிருக்கிறார்களோ அவற்றை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் இவற்றை அல்லாவும் வசூலும் ஹராமாக்கி வைத்தார்களோ அவற்றை முற்றிலும் முற்றிலும் விலகி நடந்து முதலில் உங்களுக்கும் பல மஹ்ரு காட்டுகளை அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றார் எல்லா மஹ்ருகளிலும் சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹு மிக ஒரு நேர்த்தியான ஒரு படைப்பாக மனிதனை படித்திருக்கின்றோம் என்று அல்லாஹுத்த ஆலா அழகாக கூறுகின்றார் இந்த மனிதனிலே அல்லாஹுத்த ஆலா மிக சிறப்பானவர்களா அல்லாஹுத்த ஆலா நபிமார்களை அல்லாஹு தாலா புறக்கி அடித்தார் அந்த ரசூகுமார்களிலேயும் மிகவும் சிறப்பானவர்களா அல்லாஹு தாலா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேரை அல்லாஹு தாலா குறக்கி அவர்களுடைய வாழ்க்கை வரி வழிமுறைகளை சரிதைகளை அல்லாஹுத்தாலா திருமறையிலே அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ார் அதிலே ஒன்றோ அல்லாஹுடைய அவர்கள் இரண்டாவது இப்ராஹிம் அலி மூன்றாவது மூசா அலி நான்காவது நபி ஈசா அலிசலாம் ஐந்தாவது இவ்வாறு அஞ்சு நபிமாடுகளை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கார் இந்த அஞ்சு நபிமாடுகளிலே அல்லாஹு தாலா மிகவும் ஒரு தகுதியான கொடுப்பதற்கு தகுதியான நாளைக்கு மறுமையிலே அல்லாவுடத்திலே சிபாரசு செய்வதற்கு மிகவும் தகுதியான நாளைக்கு மறுமையிலே சேர்க்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய மிக தகுதியான ஒரு நபியை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து அண்மையான சகோதரர்களே பெரியார்களே இவர்களை அல்லாஹு ஒரு கடைசி நபியாக உலகத்துக்கு அனுப்பினான் அனுப்பி அல்லாஹு இந்த உலகத்தாரை பார்த்துக் கோருகின்றான் இந்த நபியை உங்களுக்கு யாரும் அனுப்பி இருக்கின்றோம் மக்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக மக்களுக்கு ஒரு ஹிதாயத்தாக மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து நாற்பது வரும் வரையில அல்லாவை பற்றி தெரியாதவர்களாக அவர்கள் சென்றார்கள் சுவர்கமண்டாய் என்ற நரஹவண்டாய் என்ற மருமாய் என்ற என்ற விதாயெந்தாய் என்ற ஐமானந்தாய் என்ற என்ற 40 வயது வரையில தெரியாதவர்களாக இருந்த நபியவர்களுக்கு சூரக்கோஹைலை வைத்து முதலாவது ஆயத்தை அல்லாஹ் சுதஆலா ஜிப்ரீல் আলাইஹிஸ்ஸலாம் அவர்களை மூலம் இறக்குகின்றார் اقرا بسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم என்ற ஆயத்தை ஐந்தையும் அல்லாஹ் தேர்ந்து ஏன்னு செல்ல மிகவும் புனிதமான நபி உள்ளாகி சென்னல்லாக உடைய செல்லும் மூணு வருடங்களாக இரகசியமாக தாவா செய்தார்கள் இரகசியமான முறையிலே இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சொல்ல நிலைமை ஏற்படல்ல செய்து அல்லாஹுடைய செல்லும் பகிரந்தமான முறையிலே அல்லாஹுடைய அழைப்பை அங்கே பதிமூணு வருடமாக இப்ப அல்லாஹுடைய ஓடர் நீங்க மக்கால இருந்து அது ஈச்சப்பழ தோன்று உள்ள ஈச்சப்பழ தோட்டம் உள்ள அந்த மதியை நீங்க போங்கி சென் அல்லாஹ் ஒலையு செல்லம் ரச மூணாவது வருடம் முகவத்து வருடம் போகிறார்கள் உண்டாகிச்சு இஸ்லாத்தை பரப்புவதற்காக அங்கே மதீனாவுடைய நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் கிட்டத்தட்ட பத்து வருடமாக உழைப்பு செய்து மொத்தமாக இருபத்தி வருடமாக உழைப்பு செய்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒளி விளக்கை உண்டாக்கினார்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் ஒளிவிளக்கை ஏற்படுத்தினார்கள் இஸ்லாமிய ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள் தோன்றினார்கள் அருமையானவர்களே இப்பொழுது இருபத்தி மூணு வருட காலமாக தான் என்ன செய்தார்கள் என்ற உலகத்திலே அல்லாவுக்காக வேண்டி பாடுபட்டார்கள் அல்லாவுக்காக வேண்டி உழைப்பு செய்தார்கள் தன்னே மறை ஒரு நேரம் அல்லாவுக்கு அளவுக்கு உறவில்லை உறவை இல்லை தூக்கம் இல்லாத அந்த நபி செல்லு ஒரையம் இருபத்தி மூணு வருடமாக ஒரு லட்சத்துக்கு மேல் அவர் உருவாக்கிட்டாங்க இப்பொழுது அல்லாஹூ ஆல ார் இஸ்லா அல்லாத்தாலா பூர்த்தியாக்கிட்டார் இப்ப தன்னுடைய நபியை அல்லாஹு தாலா அழைக்க நாடினான் எங்கே அழைக்க நாடினான் தன்னு பத்தம் அந்த கூலி படைப்பதற்காக இந்த உலக வாழ்க்கை என்பது கூலி கொடுக்கப்படுவதற்குரிய தகுதி இடம் அல்ல இது ஒரு சூரிய குடும்பத்திட சின்ன ஒரு புவி அது சுத்தி கொண்டே இருக்குது இது ஒரு நாளுக்கு எந்த சூரியனை அல்லா படைத்தாலும் அந்த சூரியன் சுருட்டப்படும் வயதன் நிஜு முன்சரன் ஒ ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம் வர இருக்கிறது அருமையான இருக்கக்கூடிய குடும்பமும் தண்ணி பக்கம் அக்க நாடினால் கோரி கொடினால் இந்த உலகத்திலே இருந்து தண்ணி பக்கம் எடுக்க நாடினான் இப்பொழுது இப்பொழுது அவர்கள் இஸ்லாமியும் கொண்டு போகக்கூடிய ஒரு டீம் அந்த டீம் உருவாக்கிறதுக்கு பிறகு அல்லாஹூ நபிக்கு கடைசி வருஷம் மரணிப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முதல்ல அல்லாஹ் செஞ்சான் இப்ப நீங்க வரப்போறீங்க ரபி ரபியின் இன உங்கள் மாதம் நபிய வர போறீங்க திடீர் மலத்தில் மூத்து வந்தாங்க ரூபை எடுத்தாங்க அப்படி மூத்தாக்க இல்ல அப்படி எடுக்க இல்ல ஒரு வருஷ காலமாக கட்டமாக அல்லாஹுடைய செல்ல அவர்களே அல்லாஹூ தாலா எடுத்துக்கொள்றான் ஒரு வருஷத்துக்கு முதல்ல ஒன்பது எவனுக்கு ஒரு படை அனுப்ப வேண்டும் அங்கே இருவர்கள் உள்ள ஊரு கிறிஸ்தவர்கள் உள்ள ஊரு ஒரு விவாதம் செய்ய ஆரம்பித்தான் வியாபாரத்தை சூழல் வார நேரம் அங்க ஒரு டீம் அனுப்ப வேண்டும் இன்னும் கொஞ்சம் ஒழிப்பு செய்ய பெரிய அல்லாஹுடைய வீர சிங்கம் அவர்களோட அல்லாஹுடைய உங்களோட நான் முகப்பர் உங்களோடு நான் முகப்ப அடிக்கடி நவிய ரொம்ப முகப்பத் வைப்பாங்க அமைச்சிட்டோம் நீங்க போயிட்டு இன்னும் தௌவ கொடுத்து இன்னும் அவர்களை நீங்க விவாதம் செஞ்சு ஆய்வு செய்யக்கூடிய நிலைமைய உருவாக்கி நல்ல குணத்தை காட்டி இஷ்டாத்த எடுக்கணும் அப்படியே நவானகி அங்கே அங்க போயிட்டு என்னென்ன செய்யணும் திரும்ப மதிவாக வந்தா என்ன சந்திப்பேனோ தெரியாது மர்ணிப்பதற்கு அவங்க வருஷத்துக்கு முதல்ல இந்த பார்த்தை கேட்ட முகாதுக்கு சரியா பாரம் ஆயிட்டு கண்ணால கண்ணீர் வந்துட்டு அல்லவே போறது பரிசு இல்ல ஆனா நபிய பார்க்க கிடைக்க மாட்டாரோ நபிய பாக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையோ என்று அல ஆரம்பித்தாங்க கடைசியில ஜபல் ஜபல் முகாதபுலி ஜபலை அனுப்பிட்டாங்க அண்மையான சகோதரிகளே பெரியார்களே இப்ப கடைசி வருஷம் நோம்பு நோம்பு நோம்பு காலர் இவரையும் நரிசுல வருவாங்க ஜிசலா மூதுவாங்க கேட்பாங்க ஒவ்வொரு தடவை நடக்கும் ஆனா கடைசி வருஷம் ரெண்டு தடவை ரெண்டு தடவை இருவது இசை கா இருபது நாள் பள்ளி புறாவணும் இங்களை போன நோம்பு காலத்துல நோம்புக்கான ஓபன் பண்றதுக்கு இல்ல நோம்புல யாழா தூங்கி கழிக்கிறதுக்கு இல்ல நோம்புல யாயா செலிடும் அங்க போயிட்டு ஆட்டம் அடிக்கிறதுக்கு இல்ல பள்ளியில இழுந்துடணும் நோபு முடிஞ்சதுக்கு பொறே பெருநாளுடைய நாள்ல வட அழியும் இல்ல அஜனி பாத்தீமா நாயகியே எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு எண்ணம் அதுல ஜிபீன் அலி இஸ்லாம் வளமையாக ஒரு குருவான ஓதி காட்டுவாங்க ஒரு இந்த தடவை ரெண்டு தடவை குருவான ஓதி சொல்லிட்டாங்க குருவான ரெண்டு தடவை ஓதி காட்டிட்டாங்க இருபது நாள் இசுக்கா சிக்கு சொல்லிட்டாங்க போறேனோ நோம்பு நாலு மாசத்துக்கு முதல்ல வயசாளிகள் அறுபது வருஷம் கிட்ட நீங்க ஒரு மணிக்கு வந்து கொஞ்சம் மணிக்கு வர வேண்டும் செய்ய தொலைகேல ஈடுபடுங்க பிரச்சனை இல்ல உத்தரவில கை வகிக்குது நான் சொல்ற புத்திமதி அருமையான ஈடுபடுத்தினார் கூடுதலாக ஈடுபடுத்தினாங்க எனக்குஜுக்கு போறதுக்காக வேண்டி எல்லா மனைவி மனைமா ஒன்பது சொல்றாங்க ஒன்றோய சபர் பத்தொன்பது தடவை மதியினால் இது வெளியாக இருக்கு உன்றாத சபர் நாலு தடவை வெளியாக இருக்குது மனைமார மா சீட்டு போட்டு போட்டிட்டு போனவங்க ஒன்றாறு சபர்லயும் போனவங்க அத்துடைய சபர்ல மட்டும் எல்லாரும் போட்டிட்டு போறாங்க எல்லா மனைவிமார்களையும் போட்டிட்டு போறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நபியுடைய விட்டு போக போறார்கள் என்ற ஒரு சந்தேகம் அருமையானவர்களே காலம் எல்லாரும் கூட்டுனா போயிட்டாங்க மதீனால போயிட்டு ஒருமையான் பொது அண்ணி மனாசி لا தெ ம பூர்த்த படிச்சு உலமாக்கலாக மாறி சொல்லுங்க எனக்குரிய படிச்சுடைய படிங்கல பின்னால் யோசித்தாங்க அடுத்த வருடம் வர மாட்டாரே என்ன சொல்றாரு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கட்டமாக கட்டம் கட்டமாக சொல்வாட நம்பியவர்கள் எங்களை விட்டு தெரிய போறாங்களே என்று ஒரு தவிர இனமர் தருவில சந்திராவுடைய ஒரு ஆலயத்திறங்கியது பூர்த்தி ஆகிட்டோம் நபியே திரும்ப இஸ்லாத்த ஒரு நபிய நாங்க அனுப்புற இல்ல திரும்ப இஸ்லாத்துல கூட்ட கழிக்கிறவங்க இஸ்லாம் பூர்த்தி சஹாபாப்பை பார்க்கிறாங்க ட்யூட்டி பூர்த்தி ஆகிட்டு இஸ்லாம் பூர்த்தி ஆகிட்டு இப்ப ரசூரில் தேவையே இல்ல தீல சொல்லுறதுக்கு பொறுத்துறை தேங்களை கல்லடி மூணாவது நாள் இனிமொழி ஆய தருங்குது மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்ததை நீங்க பாப்பீங்க பார்த்தீங்க ஒரு அமலத்தை குறையதான் இஸ்வத்துடைய அமல் முடிஞ்சா நுகத்து அமல் முடிய போக இந்த சூழா நபியுடைய வப்பாசுடைய அடையாளம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இந்த ஆலயத்து சகாபாக்கனை ரொம்ப தூரத்துக்கு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டு வார ஹஜ்ஜு முடிஞ்சது வந்ததுக்கு பிறகு இன்னும் ரெண்டு மாதம் தான் மலை அடிவாரத்தில் உள்ள சஹீதாக்கப்பட்ட அந்த சகாதாக்கள் கிட்ட போனா கபூருடையவர்களுக்கு சலாம் சொன்னான் அசலாம் யாரு கபூர் எப்படி அவனது அவனுக்கும் வைனா இன்ஷா அல்லாஹ் 15 ஈதுல் மூனே மூனே কবরது போனா அதுக்கு நாலாவது அனுமதிய இல்ல ஒንድ சலாத் ரெண்டு துவா மூனே இஸ்திஃபாார் இதுமே நபி உடைய வழி வேற நாலாவது ஒንድ कब्र இல்ல சுத்பித சஞ்சவந்த நாலேக மர்மேல மாட்டி கொள்ளப்படு இந்த மின்டரையில இருந்து நபி மூளே சொன்னத எлей வந்து சொல்லுங்க அர்மையால ஹலே அஸ்ஸலாமு அலைக்கும் யா اهلல் குபூர் எ ரொம்பே ம பெரியாவிதை செய்கிறார்களா உயிரோடு பெரியாவிதை செய்கிறதாய் பயான் எங்களை விட்டு போக போறாங்களோ தெரியாது அடுத்த செய்யங்களுக்கு செஞ்சு வந்துட்டி அங்க செஞ்சிட்டு வந்ததுக்கு ஏறினான் முதலாளுவன் அலர் ஹவுஷல்ல இருப்பேன் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன் வைப்பீங்க பயப்படல பயப்படா பசு உங்களுக்கு அவை அடிச்சு கொள்ளுவீங்க அரசியலுக்காக அரிசி கொள்வீங்க கடைசி அரிசி கொள்வீங்க காவிர்களை போல ஒருவர் மற்றவரை வெட்டுவார் மற்றவர்கள் இவரை வெட்டுவார் இதுதான் எனக்கு பயன் துன்யாவுடைய லாபத்தை நீங்க மோகம் கொள்ள வேண்டாம் நீங்க ஆசைப்பட வேண்டாம் நீங்க இன்ப மனுப்பத குறைச்சு எனக்கு பயன் ரொம்ப பெரிய சொன்ன அரேபிய தீப கண்படுத்த கிறிஸ்தவர்களை வெளியாக்கிடுங்க வெளியாற்றி இந்த கஷ்டப்பட்டாங்க அரபு நாடுகளை புடிச்சு கொண்டு புடிச்சு கொண்டு கரையன் மாதிரி வந்து கொண்டிருக்கிறாங்க என்ன சொன்னார்கள் அஹ் சீரத்தின் அற் அறம் ஊகர்களை சகோதரிகளை பெரியார்களே முகர்ந்த மாதம் அல்லாவுடைய இறையடி செல்வதற்காக கொஞ்சம் காலம் ஒரு மாசம் அல்லது முக்கா மாசம் இருவது ஒரு ஜெனாசா விட்டு போயிட்டு வந்தான் மதீனாவும் ஒரு ஜனாசா கலந்து கொள் ஆஹாக்கள் அந்த சொல்லல தூரம் என்பதற்காக நதிக்கு கேள்வி படிச்சு ஜனாசாண்டு தூரத்தில் நதிக்கு ரொம்ப கோவம் கரியானத்துக்கு சொல்லாதே கோவம் வார வினாக்கு சொல்லாது கோவாரில்லை சந்தோஷத்துக்கு சொன்ன கலந்து கொள்ளுவாங்க கவலை துக்கம் சேதம் சொல்லாட்டி அல்லாவுடைய ரசூலுக்கு ரொம்ப பெரிய கவலை நோயாளிக்கு சொல்லுங்க நபிக்கு சொல்லுங்க அல்லாவுடைய உழைவு செல்ல ஜன கலந்து கொண்டு நேரம் தலைவலி ஆரம்பம் அதற்கு பயனாளினார் தலைவலி ஆரம்பம் தனப்ப கட்டி இருந்தார் அழகான துப்பா போட்டிருந்தான் பாதி வச்சிருந்தான் அழகான நபி கடுமையான சூடு தலப்பாக்கு மேல சகாபாக்கள் கூறுகிறார்கள் தலப்பாக்கும் மேல கைய வச்சா கடுமையான சூடு அருமையானவர்களே எங்களை போன பத்து பேருடைய சக்தி ரசூ இல்லாகி சல்லி செல்லம் அவர்களுக்கு சாதாரணமாக ஒரு ஆணைக்கு எவனை கையை சென்று பாருங்க பத்து பேருடைய சக்தி அல்லாவுடைய ரசூ செல்லாக உரையை செல்லம் அவர்களுக்கு இருந்துச்சு என்றா உடம்பு எவன சொல்ல சூடு தலப்பாவுக்கு மேல சூடு இருக்குது வீட்டுக்கு வராங்க மனைவி வீட்ட அங்க தலைவலி மனைவி வீட்டை சொன்னாங்க ஒரு ஆறுக்காக அவ கொஞ்சம் தலை புடிச்சு விடுவா அங்க ஏதாவது ஓய்வு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கிற நேயத்தில மனைவி வீட்டு சொன்னா அந்த பொம்மல சசூரின் அவளை பாத்து வாராய சூறல்ல எனக்கும் தலைவலி தான் அந்த பொங்கலைக்கு தலைவழிவாரதலை தலைவழிவார எல்லாருக்கும் தெரியும் நபிக்கு வந்த தலைவலி அல்லாவுடைய தலைவலிவாரது வளம அந்த தலைவலியா எனக்கும் தலைவலிதான் அருமையான வரைகளே நபி அவங்க எவ்வளவு பாருங்க அன்பண்டை எவ்வளவு மனைமார்களோட நிறுதி என்று பாருங்க எவ்வளவு சந்தோஷம் என்று பாருங்க மாட்டாங்க கோவத்தை காத்துக்கொள்ள மாட்டா அந்த மனைமா நோகும் அன்று அப்படியா உங்களுக்கு தலைவலையா வாங்க தலைபிடுச்சு வாங்க உங்களுக்கு அதுக்கு போய் சொன்னாங்க இந்த தலைவரை கூட ஒருவேளை நீங்க மௌத் ஆகும் கணவன் மனைவி ஜோக் பண்ற ஒருவேளை நீங்க மௌத் ஆகினா நான் தான் உங்களை கொளிப்பாட்டுவன் நான் தான் உங்களை கபன் நான் தான் உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் தான் இறங்கி உங்களை அடக்குவன் அன்னை அழிச்ச அறவியில் வா வா எவரே சந்தோஷம் நீங்க குறிப்பாட்டதாக இருந்தா எவரே சந்தோஷம் நீங்க கபன் செய்ததாக இருந்தா எனவே சந்தோஷம் நீங்க கதவிக்கிறதாக இருந்தா உங்களை தகுந்த ஐஸ்வீப்பார் மட்டும் எனக்கு போர்க்கிறதுக்கு போக நீங்க தமிழ் இறைஞ்சதா இருந்தா எவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லி போட்டு முடிக்கங்க பாருங்க உள்ளதுல இருக்கிறத பாருங்க தெரியுமா இதெல்லாம் செஞ்சு என்ன அடச்சி நீங்க வந்து இடத்துல இன்னொரு மனைவிய கூப்பிட்டு வாழ்றீங்களே இதை நினைச்சா தான் எனக்கு பெரிய டென்ஷன் இதை நினைச்சா எனக்கு பெரிய டென்ஷன் எனக்குளவழி தண்ணிய ஊத்துங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பதிமூணு நாள் பன்னெண்டு நாள் நோய் தான் தலைவலி தான் ஆகவே மண்தற்கு அஞ்சு நாளைக்கு முதல்ல அருமையானவர்களே கதா கதா அல்லாவுடைய போகணும் ஒன்பது மரியாதை முடிக்கிறதாக ரெண்டு மூணு நாலு மித்த நல்ல முடிங்க மிகவும் நல்ல தனியார் வாழ்ந்த விட தேவாக பூணாக நாளா வாழ்றது நாளைக்கு மறுமையில் அவங்களுக்கு பெருமை இருக்குது சொல்ல நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் ஈராணி வந்தனர் இரவு கொடுக்கிறத நேர்மை காசி கொடுக்கிறது நேர்மை அன்ப கொடுக்கிறதுல நேர்மை எல்லா பெருமைகளோட நேர்மையால் நடக்கிறதுக்கு சக்தி இருந்தால் அவங்களுக்கு இஸ்லாம் மிக சொல்லுங்க நல்ல முடிந்த சமுதாயத்தை கொடுத்த எனவே இந்த ஒம்பத்துல சிறந்தவங்க அண்ணா உடையரசூன் அவர்களே பல மனைவிமார்களோட வாழ்ந்தாங்க அதனால இஸ்லாம் அழகா சொல்லுங்க நாளைக்கு யார்கூடு சாபா பெண்கள் மனைவிமார் இப்ப எல்லாரும் வந்து வந்து நிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவருக்கு விருப்பமான மனைவி ஆய்சதி அன்ப பேர் இருக்கட்டும்பாசூரிய துணையில ரெண்டு பேருடைய துணையில வீட்டிலிருந்து வெளியே வந்து ஆயிஷா நாகிக வீட்டுக்கு எடுத்து போடுற சாபாக்கள் கஞ்சாரிகள் மறைமார்களை கூப்பிட்டு சொன்ன தண்ணிய கொண்டு ஊத்து அருமையானவர்களே சூடு என்பது உஷ்டம் இது அடிப்படை நரகத்தில் விண்ணான என்ன சென்றாலே சூடு எனக்கு சூடு வரது நிறக்கத்திலே இருந்து இது முகாரி அகதி அருமையானவர்களே எனவே நிறகத்துடைய சாயல் உடம்புல வரக்கூடிய சூடு நிறகத்தை அணைப்பதற்கு உழு தேவை சூர்த்தத்துடைய தண்ணி அந்த சுவர்பத்துடைய ஜன்னத்துல இருந்து வாங்க கொண்டு வந்து தலையில ஊத்தினாங்க தலையில ஊத்தின உடனே கொஞ்சம் சொகம் கலவரி கொஞ்சம் சொகம் இருப்ப அப்படி துப்பாவை போட்டாங்க அப்படியே நுகர் தொலகைக்காக வேண்டி உட்கார்ந்து பேசினாங்க என்ன தெரியுமா முதலாவது வார்த்தை நான் யாருக்காவது அரிசி இருந்தா என்ன உதுகு கடைங்க வேண்டாம் யாருக்காவது இசை இருந்தா முதலுக்கு இங்க என்ன அருமையான தப்புகள் சீராகிற நேரம் அதனால அடிக்க வேண்டும் ரொம்ப கோபம் கண் மேல போகவே கீழே போகிறது அதுல தலைக்கு ரொம்ப கோபம் பாத்திமா ஆயிஷா சொல்றாங்க அடிக்க போறாரு எங்களுக்கு அடிங்க பெண்கள் முன்னுக்கு வந்தாங்க ஆனா அந்த சஹாபி அருமையானவர்களே அந்த சஹாபி சொல்லிட்டாங்க இல்ல எனக்கு அடிக்கோடு நபிக்கு நபியில முதலைக்கு அப்பதான் எனக்கு ஆறுல மன்னிப்பு கேட்டுதான் மூத்தாய்ந்தாங்க அருமையானவர்களே அடியார்களுடைய எந்த ஒரு வழக்கையும் வெச்சுட்டு மரணிக்கவே இல்லை ஆனால் ஒரு யூத குடும்பத்துக்கு தன்னுடையுத்த கவசத்தை அடகு வச்சு மீட்டு எடுத்துக்கொண்டா அல்லாஹுடைய அதிகாரிகளே அவ்வளவு நேர்மை செஞ்ச வந்தாவி தன்னாகும் செல்ல சாபி முன்னுக்கு வந்தார் சூழல் அல்லா உனக்கு அடிக்கோடும் அடிக்கோடும் முருக்க அடிக்கோடும் அப்படியா நீங்க பாரு அருமையானவர்களே செங்களை கவனமாக அதுமையில நீங்க சரியான முறையில நிலச்சாட்டுங்க பலவிதமான தயால் அதுல கடைசியில அபுதோனு சரியா விளங்கல்ல அப்படி மாலை மாடையாக ஒரு அடியார் அல்ல அவருக்கு இஷ்டம் கொடுத்தார் அவர் செய்த தியாகத்துக்காக அல்லா இடத்துல வந்து கூலியை அணிந்து கொள்ள வேண்டுமா அவ்வாறு இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் துன்யால வாழ வேண்டுமா துன்யால கூலிக்கல இருக்கிறத பொருந்து கொண்டார் மூத்த பொருந்து கொண்டார் என்று சொன்னதும் அபுமக்க சித்தியிக்கிறது எல்லாத்தான் அவங்க விளையாங்க இது நபியை பத்தி சொல்ற இது நபி தன்னை பத்தி சொல்ற அருமையானவர்களே இந்த வார்த்தையை கேட்ட சித்தியாகுவான் மாத மாலைய அழுதார்கள் சகாபாக்களுக்கு சரியா விளக்கல்ல தானே போகுது நபியத்தை தன்னை பற்றி சொல்ல இல்லையே என்று பின்னால சொன்னாங்க புதன்கிழமை நாள் முடியுது வியாழக்கிழமை நாள் அருமையானவர்களே மகருடைய நேரம் கொடுவிக்கிறாங்க இருந்து கொண்டு கொழுவிக்கிறாங்க வியாழக்கிழமை சகாபாக்கள் பின்னால நீண்ட உடைய சூரத்தின் அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள சூறாங்க அருமையானவர்களே நாலு நாளாக பள்ளி வாயிலுக்கு வரவே இல்ல அந்த மூணு நாளும் வெள்ளி சனி நாயர் அதற்காக கொலை வைக்கிறாங்க சாபாத்தனுக்கு சாபாத்தனு கண்ணான கண்ணீர் பள்ளியிலுக்கு முத்தான ஒருவர் எங்க ஒரு கவலை நபிய பார்த்தாத கவலை சாபாக்களுக்கு ரொம்ப சோகம் மதுராவுடைய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டு சூழல் உருவாக் கொண்டிருக்கிறது வெளிச்சம் போய் கொண்டிருக்கிறது சனிக்கிழமனால் வெள்ளிக்கிழமை நாள் முறையீடு செனிக்கிழமை நாள் பல விஷயங்களை வசதியை சொன்னி அனுப்பிட்டாங்கிற நேரம் சிங்க கிழமை காலையில அதுல தாய்சாட சொன்னாங்க தண்ணியை கொடுவாங்க நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க பள்ளிங்கே குறைச்சாக்கள் நேரத்தோடு அதனால சுபோ தொழக இல்ல உங்களுக்கு சொல்ற கல்துறை ஆக்களுக்கு சமோப்பிரகமா இல்லை என்றால் அவர் ரூமின் அல்லாதவர் அல்லாவுடைய இறைநேசராகிறது ரொம்ப கஷ்டத்துக்கே உமகாப்பா கொஞ்சம் தலையில எடுங்க கொடிய மாற குத்த சொல்லாங்க கஞ்ச பாவிக்கிற மாலை பாவிக்கிற அவரோதனோ உயரேதனோ பெரிய சொல்ல அருமையானவர்களே கொஞ்சம் உண்மை எடுங்க உல மக்களோட பல கதைங்க நெல்லை மக்களோட பல கதைங்க அண்மையான சகோதரிக்குனே சகோதர இயக்கங்களை கொடுக்குமாறிங்க மிம்பர் நேர்ந்த நேரமே இல்ல குட்போட்ல வாரிக்கிற என்ன கதை வயோதிபர்கள் கவலை மூணு நாள் சகாபா சோதர்களை பார்க்கல சகாபாக்களுக்கு உபதேசம் செய்யல பள்ளிக்கு போய் ரொம்ப கவலை சித்தே வழியல்லாகுவார் இக்காமத்துக்கு நேரம் சரி வினா வழி இல்லாத காம சொன்னாங்க கடறியலாகுவான் முசல்லாவுக்கு போயிட்டான் ரசூரில் செல்ல ஒரே செல்லம் நபிங்க கேட்டு அங்க காத்திட்டு வரப்போராங்களோ மூணு நாள் போறேன் எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக சரியான சந்தோஷம் கள்ள கண்ணால இப்படி பார்த்தாங்க கசூரி செல்லம் வாரந்த நினைச்ச சில சஹாபாக்கள் इशாரா செஞ்சாங்க அபூபக்க সিদ্দিক রাদিয়াল্লাহু taala அன்ஹு ரெக்க பின்னுக்கு வர வேண்டியது. அவர் அபூபக்க রাদিয়াল্লাহু அன் பின்னுக்கு வர பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய رسول கையால इशாரா செஞ்சாக வரவேடாம். சரியான சந்தோஷம். நபியுடைய காலகட்டிலே உயிரோடு இருக்கிற நேரத்துல அபூபக்க সিদ্দিক রাদিয়াল্লাহু taala அன்ஹு அவர்களை சப்பிரவே யாரோ தகுதி இல்ல. அவர்க்கே தான் தகுதி. காட்டினை இந்த ஆச்சுக்கொண்டு செஞ்சாகுவார் பழிவானவங்க தாழ்மையானவங்க அதீத ஆட்சியை பரிசாரிக்கலாம் என்று மக்களுக்கு கொழும்பு யூனிவர்சிட்டி முஸ்தபா யூனிவர்சிட்டி என்று பொல்லாத யூனிவர்சிட்டி சகோதரிகளே பெரியார்களே ஆட்சியை படிக்கலான் அவங்கள முசல்லாவது வச்சாங்க கேட்டப்பட்டேன் கிழம நாள் சரியான கவலை ஏன் அபிள்ள வரையில் அதுல தண்ணி கொஞ்சம் பேசிட்டு வந்த நேரம் அதுல தண்ணீர் கேட்டாங்க யார சூழல்வா அல்லாஹுடைய சூழ்நிலைக்கு எப்படி இப்ப கொஞ்சம் நல்லன் அதிகாள் கொஞ்சம் நல்லமா என்று அவங்களோட உள்ளத்துல வந்ததுக்கு பிறகு மத்தாவுக்கு மதீனாவுக்கு கொஞ்சம் தூரத்துல அவங்களோட மூணாவது மனைவி இருந்தாங்க திங்க கிழமை கொஞ்சம் உழைவு அதி ரவியல்லா சாமி அவங்க விலகிறாங்க பிறகு ரசூலா செல்லம் அவங்க அதை போயிட்டு வந்துட்டாங்க வாயால துவா செய்ய வச்சு செஞ்சாங்க பதினெட்டு வயசு சாம்பரத்துக்கு தலைவராசனுக்கு தகுதியான மகன் உஷாமா வீரசங்கன் அவருக்கு துவா செஞ்சு கொள்ளத்துக்கு வாயால ஏனா கையால தலையை புடிச்சு துவா செஞ்சாங்க அதுக்கு பிறகு அருமையானவர்களே சக்கராத்து கடுமையாகவே கடுமையாகவே பாத்திமா நாயகி வந்தாங்க பாத்திமா நாயகி வந்துடனே வா கருபையாபத்தா வா கருபையாபத்தா எங்க வா பாக்கு ரொம்ப நோயே கஷ்டமே நெய் சாலை அபிக்கு கருபொதாத ஆதர்யம் பால பாத்து சொன்ன இன்றைக்கு பின்னால எனக்கு ஒரு கஷ்டமே இல்ல நான் அல்லாட்ட பூப்பதன் நான் அல்லாட்ட கூப்பிடன் இன்றைக்கு பின்னால எனக்கு ஒரு கஷ்டமே இல்ல காதுல கூப்பிட்டு சொன்னாங்க முதலாவது தடவை சொன்ன உடனே அழுகுட்டாங்க திரும்ப இரண்டாவது சீரிச்சுட்டாங்க அதனால தாய்சா அந்த நேரத்தை கேட்டாங்க சொல்றதுக்கு மறுத்தாங்க ஏன் இரகசியம் என்பதை பின்னால ஒரு சொல்றாங்க என்ன சொன்னா என்ன கூப்பிட்டு முதலாவது தடவை சொன்னது நான் மூத்தா எனக்கு கவலை இரண்ட தலைவர் சையுது துணைசாயி அவர்கள் தலைவ மாத்திமா அது மட்டுமல்ல நல்லா பார்த்துக் கொள்ளுங்க ரெண்டு வசியத்தை செஞ்சாங்க சுமஹானா மனைமார்களை கூப்பிட்டு வசிய செஞ்சாங்க அந்த ஆன முறையில பலவிதமான வசீயத்தை அந்த நேரத்துல எல்லாரையும் மறைச்சிட்டாங்க வீட்டுல இருந்து ஆயா நாயகீன வீட்டில் இருந்து மடியில் அப்படியே தூங்கிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் தமிழ் சகோதரர் அப்துல் ரஹ்மான் வரா அவரோட கையில விஸ்வாஸ் எலும்பி பார்க்கிறாங்க கையிலாஸ் பண்ணால காட்டில எடுத்துட்டாங்க அந்த விஸ்வாக்க எடுத்து அப்படியே ஆசி கொடுக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் போயிட்டாங்க இப்ப யாருமே இல்ல அத வந்துட்டு போயிட்டாரு உஷாமாவும் வந்துட்டு போயிட்டாங்க மனைமார்களும் வந்துட்டு போயிட்டாங்க வந்துட்டு போயிட்டாங்க அதன தாய்ஷாவுடைய தம்பி வந்துட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு தாய்ஷாவுடைய மடியில صلى الله <سؤال> عليه وسلم கொஞ்சம் لا லாகு லா الله இல்லல்லா للموت மௌத்து لا லா இல்லாஹா الله <سؤال> இன்னில் للموت சக்கராத் சொல்லிட்டு நிச்சயமாக சக்கராத்துக்கு ஒரு வேண்டு சக்கராத்துக்கு ஒரு வேதனை உண்டு என்ற இந்த சொல்ல சொல்லு கொண்டே இருந்தாங்க செய்ய பாத்திரத்துல போட்டுக்கொண்டே இருந்தாங்க காதை பொறுப்பை பார்த்தேன் வாய்ப்புள்ள என்னமே சொல்றாங்க என்ன சொல்றாங்க மலத்தல் வந்துட்டாங்க என்பது எனக்கு விளங்கி الله ஒரு நாளும் அனுமதி என்ன நல்லவர்களோட கொண்டு போய் சேர்த்து கொடுக்கிறாங்க மூன்று தலைவர் சொன்னார்கள் அதோட வரல் சீல போகுது அப்படியே வரல் சீல போகுது மட்டும்தான் போகே உடனே நாயகி சுமந்து அந்த என்று என்ன ே தெரியாது முத்தம் மோசி அதுக்கு பின்னால எந்த மௌத்தும் இல்ல பள்ளி வாயிலாங்க முகமது யாரை கேட்டுக் கொண்டிருந்தோம் முகமது யாரு வணங்கி கொண்டிருந்தோம் முகம் யாரே சுபகான் நினைச்சு கொள்ளுங்க யாரை கேட்டார்களோ அல்லாத யாரு வணங்கினார்களோ அல்லாத யாரும் நம்பினார்களோ நிச்சயமா அறிந்து கொள்ளுங்க அல்லாஹூட்டாகவே மாட்டான் அதுக்கு பிறகு இந்த தமையே மைய தோல் ஒமா முதன் சகாபாக்கள் எல்லாரையும் சமாளிக்கிட்டு அதுக்கு பின்னால் சிலாபத்தை கையில எடுத்தாங்க அதுக்கு பிறகு நபிய அருமையானவர்களே அடக்கம் செய்வதில் ஈடுபட்டாங்க ஈடுபட்டதுக்கு பிறகு அந்த சகாபாக்கள் ஒரு பேர் அருமையானவர்களே தீன உடவே இல்லை அவங்க செய்த தியாகத்தின் காரணமாக கோடிக்கணக்கான மக்கள் முழு உலகத்திலையும் இஸ்லாமத்தில் இருக்கிறோம் அதே விதப்பை பற்றி அளந்து கொள்ளணும் உண்மையான தன் உண்மையான முறையில் சொல்ல வேண்டும் நபி மீது உண்மையான முறையில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்காங்க நாளைக்கு போ கவிக்கிற கண்கரையில கூட பின்னால் ஏசுற கண்கரையில கூட சொல்ல ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அதே மன்னிச்சு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹூட்டா சொன்னத்தை உண்மையான முறையில பின்பற்றி சக்கராத்து நேரத்தில் சீமானோட அமலோட மோசாகிறதுக்கு வந்த ரஹ்மான் உங்களுக்கும் துணை புரிய யாருலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாய்லி அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா யா ரசூட நிரம்ப நிரம்பாக பின்பற்றுவதற்கு தோபி செஞ்சு அல்லா முதியவர்களுக்கு கண்ணியம் செலுத்த சிறுவர்களுக்கு இறக்கம் காத்து தோபி செஞ்சு அல்லா இந்த தீன பயங்கரமாக யாழ்லியமாக படிப்பதற்கு யாழ்லா பத்து பிடிப்பதற்கு தோபி செஞ்சியா இந்த தீன நன்மைப்பதற்கு நீ தோபி அவர்களுடைய நல்லதியர்களாக சென்ற மன்னித்து மனித புனிதர்களாக ஆகி மரணிப்பதற்கு நீ தோல்வி நல்லவர்களோட சேர்ந்து நீ தோல்வி செஞ்சிருந்தா